நாங்கள் மூங்கில்களால் ஆன எங்கள் வீட்டை செப்பணித்துக் கொண்டிருந்தோம் அப்பொழுது நபிஹூ அணைஹி வசல்லம் அவர்கள் இது என்ன என்று கேட்டார்கள் நாங்கள் இந்த வீடு வீணாகிவிட்டது எனவே நாங்கள் இதனை சரி செய்கிறோம் என்று கூறினோம் அதற்கு நபி சொல்ல வானிலம் அவர்கள் மரணம் இதையும் விட மிக விரைவானது என்றே நான் கருதுகிறேன் என்று கூறினார்கள் புகாரி முஸ்லிமின் அறிவிப்பாளர் வரிசைப்பட அபோதாவோந்து இரண்டு மூன்று 6 திருமிதி 2 3 மூன்று ஐந்து இது ஹசன் என திருமில் இமாம் கூறுகிறார்கள்